வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு ஜப்பானில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் முப்பதாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு குரு சர்ச் தேவாலயத்தில் இடம்பெற்ற தீ விபத்தில் பேர் உயிரிழந்தனா்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பிய கொடியை ஏற்றுக்கொண்டது இனி விண்வெளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்பல்லோ பத்து விண்கலம் மனிதனை சந்திரனுக்கு அனுப்பும் அடுத்த திட்டத்திற்கு தேவையான சோதனைகளை வெற்றிகரமாக முடித்துவிட்டு பூமிக்கு திரும்பியது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மார்ஸ் ஒடிசி விண்ணூர்தி செவ்வாய்கோளில் நீர் படிவுகள் இருப்பதை கண்டு அறிவித்தது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் 1799 எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அலெக்சாண்டர் புஷ்கின் ரஷ்ய கவிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு மகா வைத்தியநாத யர் கர்நாடக இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மனோரமா தமிழ் திரைப்பட நாடக நடிகை இந்நாளில் மறைந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கா அப்பா தமிழறிஞர்